அறிவிக்கின்ற அல்லாஹுவின் மீது ஆணையாக நான் ஒரு நாளில் எழுபது தடவைக்கும் மிக அதிகமாக அல்லாஹுவிடம் பாவ மன்னிப்பு கோருகின்றேன் என்று நபிசல் அல்லாஹு அலிஹு வசல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி ஆறு